அடுத்ததாக தவ திரு ராிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய உரையாற்றுவார்கள் அவருடைய பிடித்தவர்களும் கண்ணனை பிடித்தவர்களும் ஓகப் ஆனை முகநாறு முக நம்பிகை பொன்னம்பன் ஞான குருவாணியை உள்நாடு வானவர் ரசமான் தொடர்பினால் உழவோர் வலுத்துறும் முதுவன் வணங்கும் மாதை வானவர் ரதனாமுத்திராமேஷ வல்லலை வணங்கி வாத்திடுவான் ஐவகைப் பொருளும் நான்கு கரணமும் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் ஒன்றி யாவரும் திகைப்ப பொ அகலை பொலி கண் கண்ணனை கருத்தொல் வைப்பாம் எனக்கு கண்ணனுக்கு பிடித்தவர்களும் கண்ணனை பிடித்தவர்களும் கண்ணன்கிறவரு திருமாலுடைய அவதாரத்துல பத்து அவதாரம் இருக்கு அதில் ஒன்பது அவதாரம் எடுத்திருக்கிறார் அதுல ஒரு அவதாரம் கிருஷ்ணனுடைய அவதாரம் கிருஷ்ணனுக்குத்த கண்ணன்னு ஒரு பேர் இருக்கு திருமாலுக்கு விஷ்ணுன்னு ஒரு நாமம் எல்லாம் இருக்கு திருமாலுக்கு விஷ்ணுன்னு ஒரு நாமம் இருக்கு விஷ்ணு அப்படின்னால வியாபக பொருள்னு அர்த்தம் வியாபகம்னா எங்கு நீக்க முறை நிறைந்திருக்கிறதுக்கு வியாபகம்னு பேரு எப்படி ஆகாயம் எல்லா பக்கமும் நீக்க முறை நிறைந்திருக்கிறதோ அதே போல எங்க இருக்கிறதுக்கு வியாபகம் வியாபகமாக இருக்கக்கூடிய பொருள் வந்து எப்பயுமே அருவமாத்தே இருக்க முடியும் உருவமா இருந்தா ஒரு எல்லைக்கு உட்பட்டதா இருக்கும் அப்ப கிருஷ்ணன் வந்து வியாபகமான பொருள் ஆனா கிருஷ்ணன் வந்து வடிவமாகவும் இருக்கிறேன் ஏன்னா அவதாரம் எடுத்திருக்கிறேன் அதனால திருமாலுடைய பத்து அவதாரத்துல கிருஷ்ணனுடைய அவதாரமும் ஒன்று ஒரு நாமமும் ஒரு உருவமும் இல்லாதவருக்கு ஆயிரம் நாமம் பாடி தெல்லேன கொட்டோமே மாணிக்க வாசக பெருமாறு இறைவனுக்கு ஒரு நாமமும் கிடையாது ஒரு உருவமும் கிடையாது பரம்பொருளுக்கு அதுக்கு வந்து ஆயிரம் நாமம் சொல்றாங்க அப்படின்னு மாணிக்கவாசர் சொல்றாரு அருவனாயினும் அன்பருக்கு உருவனாய் வருவன் என்பது மாமறைகள் சொல்லுமே பிரம்ம வந்து அருவமாக இருந்தாலும் அடியார்களுக்கு உருவந்தாங்கி வருவார்கள் வந்திருக்கிறார்கள் என்று வருவார்கள் என்று வேதங்கள் முழங்குகின்றன என்று சசிவன சொல்ற அப்ப பகவான் கிருஷ்ணன் வந்து அவதாரம் எடுத்திருக்கிறார் அவரே சொல்றார் எப்போதெல்லாம் தர்மம் குறைந்து அதர்ம மேலோங்குங்கிறதோ அப்போதெல்லாம் நான் என்னை நானே அவதாரிக்கிறேன் என்று சொல்றேன் தனக்குத்தானே அவதாரம் எடுத்துக்கிறேன் இந்த கிருஷ்ணனுடைய அவதாரம் வந்து சுவாபரை யுகத்தில் நடந்திருக்கு கிருதாயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் கேள்விப்பட்டிருக்கோம் துவாபர யுகத்துல கிருஷ்ணனுடைய அவதாரம் நடந்திருக்கு அப்ப வந்து திரியோதானிகள் அதர்மமா இருந்திருக்க நிலைநாட்டினார் அந்த அர்ஜுனனுக்கு யுத்த காலத்துல பகவத்துக்கு ஒரு ஞான பொக்கிசத்தையும் அருள் இறைவனை தோழனாக கருதி அன்பு செய்வது சக்கிய பக்தின்னு சொல்லப்படுது யாதவ பையன்கள் கோபியாஸ்திரிகள் கண்ணனோடு விளையாடுகிறார்கள் கேலி செய்கிறார்கள் வேலை செய்ய சொல்கிறார்கள் அதெல்லாம் அன்பினுடைய வெளிப்பாடு இதெல்லாம் ஒரு பக்தியினுடைய பக்தி தான் இப்ப நம்ம ஞானம் அடையணும்னா முதல் ரெண்டு வேணும் பக்தியும் வேணும் அறிவும் வேணும் அன்பும் வேணும் அறிவும் வேணும் ஞானம் அடையணும்னா ரெண்டும் வேணும் பொதுவா சொல்லுவாங்க விவேகம் ஐராக்கிய ரெண்டு வேணும்னு இன்னொரு கோணத்துல பக்தியும் வேணும் அறிவும் வேணும் நம்ம புற இரல போக்குறதுக்கு தீபமும் இருக்கணும் என்ன இருக்கணும் தீபம் இருக்கணும் எண்ணெய் இருக்கணும் தீபம் ரெண்டுமே வேணும் அதே போல அகையர்ல போக்கணும்னா நமக்கு அன்பு அறிவு வேணும் திருமூலர் சொல்ற அன்பும் சிவமும் இரண்டு அறியலா அன்பே சிவமாவதற்கு யாரும் அறியலா அன்பே சிவமாவதும் யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு சொல்ற இப்ப அன்புந்தே வேணும் அன்புங்கிறது கேட்டா எல்லா உயிரிடத்திலயும் பலனை எதிர்பார்க்காம செலுத்துறதுக்குத்தான் அன்புன்னு பேரு ஒரு காரிய நிமித்தமா பழகிறதுக்கு பேரு அன்பு கிடையாது எல்லா உயிரிடத்திலயும் பலனை எதிர்பார்க்காம நம்ம வைத்திருக்கக்கூடிய பிரியத்துக்குத்தான் அன்புன்னு பேரு அப்ப பக்தர்களை பற்றி பகவான் கீதையில சொல்றாரு ஏழாவது அத்தியாயத்துல பனிரெண்டாவது அடைந்தோர் அன்பு செய்வோர்கள் நல்லெய் அறிந்த மெய்ஞானி என்னை செல்வம் விரும்பினர் செல்லல் அடைந்தோர் அல்லல் கெடுக்கவே என் அன்பு செய்வோர்கள் நல்லென அறிந்த மெஞ்ஞானி இந்நால்வர் வல்லதில் என்னை வணங்கு தவத்தோர் சொல்றார் செல்வம் விரும்பினர் அப்படின்னா மனைவி மக்கள் பொரு இவைகள் எல்லாமே செல்வத்தோடு சேர்ந்தது இதெல்லாம் விரும்பி கண்ணனை பக்தி பண்றாங்க இது ஒரு பக்தர்கள் செல்லல் அடைந்தோர் செல்லல் அடைந்தோர்னா துன்பம் வரும்போது இறைவன் இடத்துல பக்தி பண்றது எதிரி சர்ப்பம் விலங்கு வியாதி இவை துன்பம் வரும்போது இறைவன் இடத்துல பக்தி பண்றது இதுக்கு பேரு செல்லல் அடைந்தோர்னு பேரு அல்லல் எடுக்க அன்பு செய்வர்கள் பிரிவி துன்பத்திலிருந்து விடுபடணும்னு சொல்லி அப்படிப்பட்ட மும்ச்சுகள் விரும்புறதுக்கு பேருதான் அல்லல்கெடுக்க என் அன்பு செய்வோர்கள் துன்பந்தேன் விடுபடத்துவம் வருத அப்படிப்பட்டவர்கள் செய்யக்கூடிய அன்புக்கு பேருதான் அல்லல்கெடுக்க என் அன்பு செய்வோர்கள் நல்லது அறிந்த மெஞ்ஞானிங்கிறார் நல்லது அறிந்த மெஞ்ஞானினா பரிபூர்ணமான அத்விதமான எனது வாஸ்துவ சுரூபத்தை சாட்சாத்த மெய்ஞானி கண்ணன் வேற அல்ல நான் வேற அல்ல அப்படின்னு தெரிஞ்சு ரெண்டும் அடிப்படையில ரெண்டு பேரும் ஒரே பொருள் தான் அப்படின்னு தெரிஞ்சு அதுவிதமா தெரிஞ்சு இருக்கக்கூடியவர்கள் ஞானி அதை தெரிஞ்சு பக்தி பண்றவர்கள் ஒருத்தர் இப்படி நாலு பேர் இருக்காங்க பக்தர்கள் அதி ஆர்த்தன் சிங்யாசி ஞானின்னு சொல்லுவாங்க அர்த்தார்த்தி ஆர்த்தன் சிங்யாசி ஞானி இவங்க நாலு பேருமே என்னுடைய பக்தர்கள் சொல்றாங்க அந்த அர்த்தார்த்தியான அறிந்து அந்த பக்தரா இருக்கிறவர் இப்ப கோபியாஸ்திரிகள் பார்த்தோம் கிருஷ்ணன் கூடயே இருந்தவர்கள் கோபியாஸ்திரிகள் அக்ரூரர் தர்மபுத்தர் முதலானவர் நிஷ்காம பக்தர்கள் இவர்கள எதிர்பார்க்காமியர்கள் நாரதர் பிரகலாதர் சுகதேவர் முதலியர்கள் நிஷ்காம ஞானிகள் நிஷ்காமி ஞானிகள சாதனங்களை பக்தி தான் தலை சிறந்த சாதனம் மோட்சத்தை அடைவதற்கு ஞானம் வேணும் அந்த மோட்சத்தை அடைவதற்கு சாதனங்களை தான் பக்தி தான் தலை சிறந்த சாதனம் ஆனால் தம்முடைய சுரூபம் ஆத்மாவே என்று சொரூப அனுசந்தானமே என்று தியானிப்பதே பக்தி ஆதிசங்கர சோபாதிக்ய பொருள்கள் அதாவது மனைவி மக்கள் செல்வம் முதலிய பொருள்கள்ல வரக்கூடிய பிரியத்துக்கு சோபாதிக பிரீதியு பேரு நிருபாதிக பிரீதியா ஒண்ணு இருக்கு அது என்னன்னு கேட்டா தனது எனது யதார்த்த சுரூபமான ஆத்மானத்தில் இருக்கக்கூடிய பிரீதி அதுதான் நிருபாதிக பிரிதி இப்ப ஞானிக்கும் பகவானுக்கு இருக்கக்கூடிய அந்யோன்யமாக உண்டாகிற்கு நிருபாதிக பிரிதின்னு ஒருத்தர் பார்த்தோமே அவர்கிட்ட இருக்க பிரீதி வந்து எதுன்னு கேட்டா ஞானிக்கும் இருக்கக்கூடிய பிரீதி இப்ப அந்த ஞானிதான் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சவர்கள் நாலு பேரை பார்த்தோம் அர்த்தார்த்தி ஆர்த்தன் சின்சு ஞானின்னு ஆளு பார்த்தோம் கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சவர் இந்த நாலு பேருமே கண்ணனுக்கு பிடிச்சவர் என்னன்னு கேட்டா மூன்று வகை போடுவது ஏன்னு கேட்டா பக்தி வேணும் ஞானமும் வேணும் எதுக்கு மோட்சத்தை அடையிறது அப்ப பக்தியை பத்தி பாக்கலாம் பக்தியிலேயே மூன்று வகை இருக்கு நமக்கு மூன்று குணம் இருக்கு அதே மாதிரி மூன்று பக்தி இருக்கு சாத்வீக பக்தி ராஜச பக்தி மூணு இருக்கு இப்ப ஒரு கல் எடுத்து தண்ணிக்குள்ள ஒரு மாசம் கொஞ்சம் ஊரா கல்லுக்குள்ள போகாது தாமச பக்தி ஒரு பஞ்சு இருக்கு பஞ்சு எடுத்து தண்ணியில போடுறோம் தண்ணியில போட்டு கொஞ்ச நேரத்துல எடுத்த இந்த பஞ்சுக்குள்ள தண்ணி ஏறி இருக்கும் திருப்பி வெளியே எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா அந்த தண்ணி ஊரா வடிஞ்சிரும் அப்புறம் காஞ்சி போகும் அப்புறம் வெறும் பஞ்சாத்தியே இருக்கும் அதே போல இதுக்கு பேரு ராஜச பக்தின்னு பேரு மூன்றாவது ஒரு துணியில உப்பு கட்டி தண்ணிக்குள்ள போடுறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்து எடுத்தோம்னா அந்த துணிலே ஒரு உப்பு இருக்காது அதை போல இருக்கிறது சாத்விய பக்தின்னு பேரு இப்போ முதல் தாமச பக்தியெல்லாம் கொஞ்சம் பக்குவமானவர்கள் ராஜசவர்கள் ராஜச உடையவர்கள் கொஞ்சம் அறிவாளிகள் இவர்கள்லாம் பக்குவமானவர்கள்லாம் சத்து உடையவர்கள் இப்ப அவங்க எந்த பக்தியில இருக்காங்கன்னு தெரிந்து கொண்டு சாத்திய பக்திக்கு முயற்சி பண்ணணும் தூளம் சூக்கமா காரணம்னு இருக்கு அதை துன்பப்படுறது ஜீவன் வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க அடுத்தடுத்து பிறந்துகிட்டே இருக்கிறேன் அதுக்கு துபப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த துன்பத்துல இருந்து விடுபடுவதற்கு உதாரணம் ஒண்ணு கதை சொல்றேன் அதாவது பிருந்தாவனத்துல ஒரு மகான் இருந்திருக்கார் மகாத்மா அவர் தவம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார் ஒரு நாள் மலஞ்சலம் கழிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணிய கொண்டு போயிருக்காரு போற வழியில ஒரு மரத்தை வெட்டியிருக்காங்க அந்த மரம் வந்து முள்ளு மரம் அப்படியே இருந்திருக்கு அவர் போற வழியில வேமா போகும்போது அவர் தாடி வந்து முள்மரத்துல சிக்கிக்கிருச்சு அவருக்கு கோவம் நான் பெரிய மகாத்மா எனக்கு வந்து இந்த முள்ளு மரம் இப்படி புடிச்சுக்கிருச்சு இந்த தாடி என்ன குற்றம் பண்ணிச்சு இப்படி புடிச்சுக்கிருச்சுன்னா அவருக்கு கோவம் நான் மலஞ்சலம் கழிக்க போக மாட்டேன் அப்படின்னு நின்றுகிட்டேன் அப்ப கிருஷ்ணன் பார்த்திருக்காரு ஒருவரி மகாத்மா இப்படி இருக்காரு நம்ம போய் என்னன்னு பாப்போம்னு போறாரு அப்புறம் கிருஷ்ணன் வந்து ஒரு இடையன் வேடமா போட்டு ஒரு தடியை எடுத்துட்டு போறாரு ஓய் சாமி என்ன இப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு இல்ல நான் இந்த மாதிரி போறேன் முள்ளு மரமானது பிடிச்சு குறிச்சு இது விடுவோட வைக்கணும் அது கிருஷ்ணன் வந்தாத்தே வந்து நான் இப்படி எடுத்து விடட்டேன் அது வரைக்கும் நான் இப்படியாவது இருப்பேன்ட்டார் அந்த இடைய சிறுவன் சொல்றான் நான்தான் கிருஷ்ணன் நான் எடுத்து விடுறேன் ஏய் நீ கிருஷ்ணன் கிடையாது அப்படின்னு நீ எந்த கிருஷ்ண அப்படின்னு கேட்கிறாரு பிருந்தாவனத்துல எத்தனை கிருஷ்ணா இருக்காரு அஞ்சு கிருஷ்ணா இருக்காரு எந்த கிருஷ்ணன்னு கேக்குறாரு அப்படியே சிறுவன் கேட்கிறேன் அந்த அஞ்சு சிறுவன் யாரு சொல்லுங்க அப்படின்னு கேக்குற அவர் சொல்றாரு கோவிந்த கிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் அஞ்சு கிருஷ்ணன் இருக்காங்க அதுல வந்து அதுல எந்த கிருஷ்ணன் வந்தா நீ எடுத்து விடணும்னு கேட்கிறார் மகாத்மா சொல்றார் இந்த ராதாகிருஷ்ணன் தான் வரணும் அப்படிங்கிற அப்ப அவரு அந்த இடையே சிறுவன் என்ன சொல்ற நினைக்கிறார் கிருஷ்ண ராதைய நினைக்கிற ராத வந்து தோன்றை தோன்றின உடனே ராத கிட்ட கேட்கிறார் ராதையை தெரியுது இப்ப கிருஷ்ணன் சொன்ன உடனே சரி நீங்க தாடி எடுத்து விட்டுற சிக்கல்ல இருக்கிறத எடுத்து விடலாம் அப்படின்னு அப்ப கிருஷ்ணன் எடுத்து விட்டுறாரு இதுல நம்ம என்ன அந்த திருஷ்டாந்தா ஜீவன் தான் மகாத்மாவா இருக்க மகாத்மாறு ஜீவன் இந்த பிரபஞ்சம் இருக்க இது வந்து முள்ளு மரமா இருக்கு இந்த முள்ளு மரத்துல போய் ஜீவன் கிருஷ்ணன் ஆனது அந்த பிரம்மத்தை வந்து சுட்டி காட்டுறாங்க அதே போல அப்ப சுட்டி காட்டினாத்த ராதையாகிய சுருதி கிருஷ்ணனாகிய பிரமத்தை ஜீவனாகிய மகாத்மாவிற்கு சுட்டி இதுவே பிரம்மம் என்று காட்டு இவ்வாறு தெரிந்த பிறகு சம்சாரமாகி உள்மரத்திலிருந்து ஜீவன் விடுபடுகிறான் என்பது கருத்து சகுனபுறம நிறுகுணபிரமம் சகுனபுரமிரமாரணம் வீட்டுல வந்து சாம்பார் வைக்கிறாங்க சாம்பார்ல வாழைக்காய் கத்திரிக்காய் முருகக்காய் இதெல்லாம் நறுக்கி போட்டு சாம்பார் வைக்கிறாங்க அப்பறம் உப்பும் போடுறாங்க உப்பு போட்டு சாப்பிடும் நல்லா இருக்கும் உப்பு இல்லாம வந்து நல்லா இருக்குது அதே போல கண்ணுக்கு தெரிய அந்த காய்கறிகள் சாம்பார் உப்பு தெரியாது நிர்குணபுரமும் அந்த சாம்பார் போல நமக்கு கண்ணுக்கு தெரியிறது சகுனபுரமும் சகுனபுரமும் இல்லைனா நமக்கு ஆனந்தம் உண்டாகாது ஞானத்தை அடைவதற்கு நான்கு கிருபை வேணும் ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு நான்கு கிருபை அவசியம் தேவை அந்த கர்ண கிருவை ஈஸ்வர கிருவை குருகிருபை சாஸ்திர கிருபை இந்த நாலு கிருபை அவசியம் வேணும் ஞானம் அடையணும்னா யாரெல்லாம் ஞானம் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நான்கு கிருபை வேணும் அந்த கிருபை ஈஸ்வர கிருப குருகிருப சாஸ்திர கிருபை ஈஸ்வர கிருப வந்து எப்படின்னு கேட்டா ஈஸ்வர வந்து ஒரு பெரிய மாய இவன் மாயினால ஞானியை தவிர எல்லா ஜீவர்களையும் மயக்க முறை செய்யிருக்கிறான் மயக்கத்தில் இருக்க வைத்திருக்கிறேன் விடுபட முடியும் அணுக்கரக விடுபட முடியும் அணுக்கரக இருந்தாலும் பாவதோஷம் நீங்க ஈஸ்வரனுடைய அணுக்கரக இருந்தாத்தே ஞான சர்க்குரு கிடைப்பார் அவனுடைய அணுக்கரக இருந்தாலும் ஞான விசாரணையெல்லாம் உதயமாகும் அவனுடைய அணுக்கரக இருந்தாத்தே உலகம் போய் பிரம்மன் உண்மை நானே பிரம்மன் கிராந்த நிலையெல்லாம் கிட்ட ஈஸ்வனுடைய அணுக்கரகம் வேணும் நிறைய பேருக்கு அணுக்கரகம் தேவையில்லை உள்ளபடிக்கே ஞானி ஆகணும் பக்குவம் ஆகணும்னா அவனுடைய அணுக்கரகம் வேணும் மேனே சொல்லப்பட்ட கருத்துக்கள்லாம் அவனுடைய அணுக்கரகம் இருந்தாலும் கிடைக்கும் அதுவே கைவில் பாண்டவரா சாமியை சொல்றாரு ஈஸ்வனுக்கு இது சுலுத்தி இதுவே காரணசரீகரம் ஏமாயனும் ஜீவருக்கும் உபாதி ஒன்று இறுங்கிய பல சீவருக்கும் ஈசருக்கும் பேதம் இது பூசிய ஈசன் சீவன் புகழ் பதம் இரண்டினக்கும் வாட்சியம் ஈசனும் ஞானியும் மமதை அகந்தை இழந்ததினால் ஒப்பாம் புத்தி ஒத்திட ஒரு திடில் என்றிடில் புகழும் நோக்கி பக்தி செய்திடும் தவத்தினால் அப்படின்னு சொல்றார் திகழ்ந்த ஈசனா சிருஷ்டியும் வெவ்வேறு அடைந்தவருக்கு அகன்றவருக்கு அர்ப்பணம் செய்யும் அசுசிவோம் சுசியாகிறார் புண்ணியகர்மத்தை ஈஸ்வரனுடைய அர்ப்பணமா பண்ணணும்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய மலதோஷம்லாம் நீங்க இதுல இருந்து ஈஸ்வரனுடைய அனுகரவை வேணுங்கிறது நமக்கு தெரிய தாண்டவராய சுவாமியும் கைவிலியன் அவநிலையத்திலே ஒரு சில செயல்களை பார்க்கலாம் சந்ததம் ஒளிரும் ஞான சர்க்குரு பாலம் போற்றுங்கிறார் பரம சர்க்குரு நூலன்பு பற்றலே சிரத்தும் வணங்கினானே தன்னகம் நோக்கி தடவி சன்னிதி இருத்தி அப்படிங்கிறார் எல்லாம் குரு வந்து சிஷியனுக்கு பண்ணபடி தீட்சம் தன்னகம் நோக்கி தடவி சன்னிதி இருத்தி தசவுமால் தனைக்கண்டால் போல் சர்க்குரை மூர்த்தியே என் தஞ்சமான் குருவும் சொன்ன தத்துவ ஒளி தப்பாமல் ஐயனே எனதுலே நின்று அணிந்து ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவை போற்றி வஞ்சகமே பரமார்த்த குருவே சொன்ன வழியில் அறிந்தேன் சத்தியம் அதனால் அன்றா தாண்டவா அழைத்தார் அத்தனையும் அய்மையுள்ளோர் அன்னையும் பிதாவும் தாமே தாண்டவராய் சொல்றார் தன்னுடைய குருவ நாராயண ஜீன் ஞானம் தாண்டவம் ஆடுவோம் அப்படிங்கிறதுக்காக குருவே தாண்டவான்னு பேர் வச்சாரான் அத்தனை மகிமையிலோர் அன்னையும் பிதாவும் தாமே அப்படின்னு குருவை சொல்றாங்க அப்படின்றத வருது இது குருவனுடைய பிரமத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான்கு வேதங்கள்ல நான்கு மகா வாக்கியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு திக்கு வேதத்துல ஐத்திரிய உபநிசத்துல பிரம்மம்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு லட்சணா வாக்கியம்னு பேரு பேரு அறிவே பிரம்மமாக இருக்கிறது அஜுர்வேதத்துல பிரகதாரண்ய உபநிசத்துல அகம் பிரமாஸ்மி அனுபவாக்கியம் அகம்பிரமாசுமிங்கிறது சாம வேதத்துல தத்துவம் மகா வாக்கியம் இது வந்து உபதேச வாக்கியம் அதர்வன வேதத்துல மாண்டவக்கிய இருக்குமா சொல்லியிருக்கு என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவே எங்கு வியாபத்தி இருக்கக்கூடிய பிரம்மமாக இருக்கிறது இது சாட்சாத் வாக்கியம் பேரு இதுல நான்கு மகா வாக்கியங்கள் நான்கு ஆத்மாவை பத்தி சொல்லி நான்கு பிரம்மத்தை பத்தி சொல்லி இருக்கு பிரஜானம் அகம் பதங்கிறது துவம் பதங்கிறது அயமாத்மாங்கிற பதங்கிறது இது நான்குமே வந்து ஜீவனுடைய வாட்சியத்தை குறிக்குது பிரக்யானம் அகம் துவம் அயமாத்மா இந்த நான்கு பதங்களும் வாட்சியம் ஜீவன் நான்கு பதங்களுக்கு லட்சியம் எதுன்னு கேட்டா அதே கூடஸ்தனாகிய ஆத்மா வாட்சியம் லட்சியம்லாம் நிறைய கேள்விப்பட்டு கேட்டுருக்கிறோம் அதை விரித்து சொல்லுவதற்கு காலம் இல்லை அதுக்கடுத்து பிரம்மபதம் பிரம்மாசுமி தத்பதம் பிரம்மபதம் மகா வாக்கியத்துல நான்கு இருக்கு சிக்கு வேதத்துல இருக்குறோம் அகம் பிரம்மாசமி இருக்கு பிரம்மாசமிஷி அதுல தத்பதம் அதுக்கடுத்து அயமாத்மா பிரம்மம்னு இருக்கு அதுல பிரம்மபதம் இந்த நான்கு பதத்துக்கும் வாட்சியம் எதுன்னு கேட்டா அது வந்து ஈஸ்வரன் அதுக்கு லட்சியம் எதுன்னு கேட்டா அது வந்து பிரம்மம் இப்ப பிரம்மத்தை பத்தி தன்னுடைய சுரூபத்தை பத்தி நான்கு வேதங்களும் நான்கு மகா வாக்கியங்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இது கைவல்யத்தில் வந்து நமக்கு சந்தேகம் தெளிவு படலத்துல வந்து வேத வாக்கியத்துக்கு எட்டும் மனதுக்கு எட்டு எட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகம பிரமாணத்தால் அரிய என்று வாக்குக்கு எட்டாது ஏகமா பிரம்மம் என்று இதயத்தால் உணர்வாய் என்றும் சோகமா மனதில் கட்ட என்று சொன்னி மோகமா இரண்டு சங்கம் உழைத்தன படித்துடுறேன் அப்படிங்கிறாரு இந்த பாட்டில் என்ன கேள்வி கேட்கிற சிசனுடைய கேள்வி வேத வாக்கியத்துக்கு பிரமமானது எட்டும் வேத வாக்கியத்துக்கு பிரமமானது எட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கு மனதுக்கு எட்டும் மனதுக்கு எட்டாது கேள்வி தாண்டவராஜன் சொல்றாரு மற்றே முறமானத்தால் வஸ்து நிர்ணயம் கூடாது உற்றதோடு விடயம் போது உபயம் என்று ஆதலாலே குற்றமான் உணபிஷேடம் கூடாமல் இருக்கையாலே இற்றது வாக்குக்கு எட்டாது என்பது அறிவாய் நீயேங்கிறார் பிரம்ம வந்து வாக்குக்கு எட்டாதுன்னு ஏன் சொல்றார் பிரமாணங்கள் எட்டு இருக்கு அதுல வந்து வேதாந்தத்துக்கு ஆறுதான் எடுத்துக்கிருவாங்க அது கைவல்லியத்தான் நாலுதான் எடுத்திருக்கிறார் பிரத்தியா அனுமான ஓமான ஆகமா இந்த நாலு பிரமாணத்தை எடுத்திருக்கிறார் கைவல்லியத்தான் இதுல அந்த முதல்ல இருக்கக்கூடிய பிரத்யச்சா அனுமானம் ஓமான பிரமாணத்துக்கு பிரம்மமானது எட்டாவது அதுக்கடுத்து அனுமான பிரமாணத்துல அறியலாமான்னு கேட்டா இது பஞ்சபூதத்துல ஒரு பூதமாக இல்லை பிரம்ம வந்து பஞ்சபூதத்துல ஒரு பூதமா இல்ல அதனால அறிய முடியாது ஏனா ரெண்டு பொருள் இருந்தாத்தே ஓமானம் சொல்ல முடியும் இதை போல அதுன்னு இருந்தாத்தே ரெண்டு இருந்தாத்தையும் சொல்ல முடியும் இருக்கிறது வந்து ஒரே பொருள்தான் அதனால அந்த பிரம்ம வந்து ஓமான பிரமாணத்துக்கு எட்டாது அப்புறம் ஆகம பிரமாணம் ஆகமின்னு அர்த்தம் ஆகம பிரமாணத்தினா எட்டும்னு சொல்றாரு பிரம்மமானது வேத வாக்கியத்து வாட்சியார்த்தத்துக்கு எட்டாவது லட்சியார்த்தத்துக்கு எட்டும் அதுக்கு அடுத்து தண்பதி அல்லாவர்கள் தமிழ் அல்லன் அல்லன் என்றால் அந்த கேட்டனரம் அவள் வெட்கி மென்ம மௌனமானால் என்பது போல நீக்கி தன்றி தன்றி என்னை சேடித்த பின் பரப்புறம் பேசாமல் காட்டும் வேதம் பாட்சியார்த்தத்துக்கு எட்டது லட்சியார்த்தத்துக்கு எட்டும் மனதுக்கு எட்டும் எட்டாதுங்கிறாரு உலக விஷயத்தோடு கூடிய மனதிற்கு பிரம்மமானது எட்டாவது எட்டும் அதாவது சாதனங்களோடு கூடிய விஷேப தோஷம் இல்லாத சத்துவகுணத்தோடு கூடிய மனதுக்கு பிரமாகார விருத்தி பண்ணக்கூடிய மனதிற்கு அந்த பிரமமானது எட்டும் அப்படிங்கிற கருத்தையும் சொல்லி சாதனமின்றி ஒன்று சாதிப்பார் உலகில் இல்லை அடைந்தவருக்கு அறிவு ஒன்றாகும் அவர்களுக்கு அறிவு போடும் நூதன விவேகி உள்ள நுழையாத நுழையுமாயில் ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புரடனாமே அனுபவத்தை கைவல் எத்தார் சொல்றார் கொஞ்சமாய் இருப்பு விட்டு கூடஸ்திரமும் நெஞ்சமன் அறிவு ஒன்றான் என்ற ஊர்வனத்தை கண்டான் நனவில் சுளுத்தியாகி நன்மகன் சுவாபமானான் எல்லையில் நாம் எப்போதும் ஏகமென்று இருந்து வாழ்வாய் தூய சத்து சித்து ஆனந்த பூரண சுரூபமாய் இருப்பாயாக நெறிந்தோம் என்ற திடம் அறவாதி உணர்ந்தவன்பு நிற்கின்ற கனாவை போல அத்தனை பொய்தான ஆனந்த வடிவன் ஆணைகிறார் தத்துவான வந்த சந்தோஷ அதிசயத்தால் நித்தம் ஆடுவன் கான் என்ற நிலையம் ஒண்ணுமே அறிஞ்ச அப்படின்னு சொல்றாரு இதனால இந்த கைவல்லிய நவநீத நூலை கற்று அபியாசம் கடைபிடிச்சு அனுபவத்தை அனுபூதிமானா இருந்தால்தான் நம்ம ஜீவன் புத்தவர்களாக ஆக முடியும் அவங்கதான் நம்ம ஆனந்தமா இருக்கலாம் அடுத்து பிறவாங்களை அடையலாம் என்ற கருத்தை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் கண்ணனுக்கு பிடித்தவர்களும் ஞானிகளே கண்ணனை பிடித்தவர்களும் ஞானிகளே இந்த கருத்தை ஒட்டி அருமையான செய்திகளை உணர்த்தியிருக்கிறார்கள் தன்னை கரைத்தவர்கள் தான் ஞானியாகிறார்கள் அந்த ஞானிகள் இறையை அடைகிறார்கள் என்ற அற்புதமான செய்திகளையும் சொல்லி அமர்ந்திருக்கிற தல திரு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்